ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நம் தர்மசாஸ்திரத்திலிருந்து நாம் ஒரு வருடத்தில் செய்யவேண்டியதான ஷண்ணவதி தர்ப்பண முறையை பார்த்துனு வரும் இந்த ஷண்ணவதி தர்ப்பண முறை என்பது நாம் நம் பிதர்களை உத்தேசித்து தகப்பனார் காலமானதிலிருந்து ஆரம்பித்து வருடத்தில் கட்டாயம் செய்ய வேண்டியதான ஸ்ராத்தங்கள் அவைகளை தர்ப்பணமாக நாம் செய்கிறோம் இதற்கு தான் சண்ணவதி தர்ப்பணம் என்று பெயர் அதை நித்தியமாக நம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது நித்தியம் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் ஒவ்வொருவரும் செய்தே ஆகணும் என்று சொல்லப்பட்டது அமாவாஸ்யாவதீபாத்த பௌர்ணமாஸ்யாசுச்ச விவான் ஸ்ராதம் அகுர்வானஹா பிராயஷ்ச்சித்தீயேஹி சா என்று காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் இந்த அமாவாசியா முதற் கொண்டு புண்ணியகாலங்கள் வரும் தொண்ணூற்றி ஆறு புண்ணியகாலங்கள் வருது இந்த புண்ணியகாலங்களெல்லாம் பித்திருக்களைஉத்தேசித்து நாம் செய்வதற்காகவரக்கூடிய புண்ணியகாலங்கள் இந்த புண்ணிய காலங்களில் நாம் பித்திருக்களை உத்தேசித்து எதையெல்லாம் செய்கிறோமோ அது ரொம்ப பலனை நமக்கு கொடுக்கறது அமாவாஸ்யா யுகாதி மன்வாதி மாதப்பிறப்பு வைத்திருதி வியீபாத்தம் மகாலயம் திஸ்ரோஷ்டகா என்ற புண்ணிய காலங்கள் இவைகள்தான் ஷண்ணவதி என்று சொல்கிறோம் இதையெல்லாம் கட்டாயம் செய்யணும் செய்யாவிடில் நமக்கு தோஷம் வருதுங்கிறது ஒன்றும் பிராயஷ்சித்தம் செய்துக்கணும் இதையெல்லாம் நாம் செய்யாமல் விட்டால் பிராயஷ்சித்தம் செய்யும்படியாக வரும் அதாவது சிலதை பண்ணுறோம் சிலதை பண்ணலை என்கிற நிலையில் இருக்கும் தொண்ணூற்றி ஆறும் செய்கிறதில்லை மாசப்பரப்புகளை மாத்திரம் செய்கிறோம் அமாவாசையை மாத்திரம் செய்கிறோம் இந்த மகாலய பட்சத்தில் சிலதை பண்ணுறோம் அப்படின்னா இதனாலே தொண்ணூற்றி ஆறும் செய்ததாக ஆகாது அமாவாசையில் செய்யக்கூடியதான தரிசஸ்ராத்தத்தை தர்ப்பணமாக செய்தால் வரக்கூடியதான புண்ணியத்தை விட மற்ற புண்ணிய காலங்களிலே செய்யாத தர்ப்பணங்கள்னாலே வரக்கூடிய பாபம்தான் முதல்ல வேலை செய்யும் புண்ணியத்தை விட பாபம்தான் நமக்கு முதல்ல பலனை கொடுக்கும் ஆகையினாலே சிலதை செய்கிறேன் சிலதை விடுறேன்னா அந்த விட்டதுனால் வரக்கூடிய பாப்பம்தான் நமக்கு வேலை செய்கிறது இன்றைக்கி வரையலும் நாம் செய்ததனுடைய பலனை இன்னும் நாம் அனுபவிக்கவே ஆரம்பிக்கலை என்கிற நிலையில் இருக்கும் காரணம் நமக்கு இதில் சரியான ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் முக்கியமான புண்ணிய காலங்களை தவிர்க்க காரணம் இப்படி நாம் தவிர்த்துடுவோம் என்பதுனாலே தான் தர்மசாஸ்திரம் சில சண்ணவதி தர்பணங்களுக்கு பலனையே கூட காண்பிக்கிறது ஏன்னா இந்த சிராதத்தை செய் பித்திருக்களுக்கு ரொம்ப பலனை கொடுக்கும் உனக்கு இவ்வளவு பலன்கள் கிடைக்கும் என்று காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் எங்கே ஒரு பலனை காண்பிக்கிறதோ அதற்கு காமியம் என்று தானே அர்த்தமாகும் அப்படின்னா இந்த நித்தியமான கர்மாக்கள்லேயே சில இடங்கள்லே பலன்களை காரணம் நமக்கு முழுமையான ஈடுபாடு வரணும் என்பதற்காகவும் அதை செய்வதனால் வரக்கூடியதான பலன் இந்த ரூபமாக இருக்கட்டும் என்பதற்காகவும் தான் நமக்கு பலனை காண்பிக்கிறது ஏன்னா பிரயோஜனம் அனுதிஷ நமந்தோபி பிரவர்த்ததே என்று ஒரு முதுமொழி உண்டு இந்த காரியத்தை செய் அதனால் உனக்கு இந்த பிரயோஜனம் உண்டு அப்படின்னு சொன்னால்தான் நமக்கு அந்த காரியத்தில் ஒரு ஈடுபாடு வரும் இந்த காரியத்தை செய் அதனால் பலன் ஒன்றும் இல்லை அப்படின்னா நமக்கு ஈடுபாடு வராது என்பதனாலே தான் நமக்கு ஆங்காங்கு பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்போது அந்த பலன்கள் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா நாம் செய்யணுங்கிறதுக்காக அந்த பலனை காண்பிக்கிறது அப்படின்னா அந்த பலன் வருமா வராதான்னா கட்டாயம் வரும் ஏன்னா அந்த ரிஷிகளுடைய வாக்கியம் நம்முடைய முழுமையான ஈடுபாடு நாம் செய்யக்கூடியதான அந்த புண்ணிய காலம் இதையெல்லாம் சேர்ந்து நமக்கு அந்த பலனை கட்டாயம் கொடுக்கும் ஆனால் நாம் அதை தவிர்த்தால் அந்த பாபம்தான் நமக்கு முதல்ல பலனை கொடுக்கும் இன்னைக்கு வரையிலும் நாம் செய்யக்கூடியதான புண்ணியகர்மாவினுடைய பலனை இன்னும் சுவாசிக்கவே நாம் ஆரம்பிக்கலை காரணம் அந்த விட்டதனுடைய பாபம்தான் இன்றைக்கு வரைக்கும் நமக்கு வேலை செய்துருக்கு என்பதை நாம் புரிஞ்சுக்கணும் ஆகையினாலே தான் தர்மசாஸ்திரம் கிருத்தம் ஸ்ராம் விதானேன மன்வாதிஷு யுகாதிஷு ஆயனானிசாஹிரம் பித்தூணாம் திருப்திதம் பவேத் என்று காண்பிக்கிறது அதாவது ஸ்ராத்தம் இந்த இந்த ஸ்ராத்தங்களை நீ தர்ப்பணமாக செய் என்று எப்போ வேதமும் தர்மசாஸ்திரமும் நமக்கு காண்பிக்கிறதோ மன்வாதி யுகாதி போன்ற புண்ணிய காலங்களே அதை கட்டாயம் நாம் செய்வதனாலே பித்தக்களுக்கு இரண்டாயிரம் வரடங்கள் ரொம்ப திருப்தியை கொடுக்கறது பித்திரு நாம் திருப்திதம் பவேது பித்தர்களுக்கு முழுமையான திருப்தியை கொடுக்கறது என்று காண்பிக்கிறது தர்மசாஸ்திரம் அந்த அளவுக்கு திருப்தியை கொடுப்பதினாலே பித்திருக்கள் நமக்கு என்னதான் செய்ய மாட்டா நாம் கேட்கக்கூடியதான எந்த பலனையும் கொடுக்கக்கூடியதான சக்தி பித்திருக்களுக்கு உண்டு தேவதைகளுக்கு இருக்கக்கூடியதான சக்தியை விட பித்திருக்களுக்கு உள்ள சக்தி அதிகம் பித்திருக்களுக்கு உடனே பலனை கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுனாலே தான் நாம் எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் முதல்ல நாம் பித்தக்களையே ஆராதிக்கிறோம் மகர்ஷிகளே சூத்திரங்களில் சொல்கிற பொழுது பிராமணான் போஜயித்வா ஆசிஷோ வாசயித்வா என்றுதான் ஆரம்பிக்கிற முதல்ல நாந்தி ஸ்ராத்தத்தை தான் காண்பிக்கிறார் ஏன்னா பித்தர்களை உத்தேசித்து நாம் முதல்ல செய்துட்டு பிறகு ஆரம்பிக்கணும் அப்படி பித்தற்களையை உத்தேசித்து நாம் முதல்லே செய்துடுறதுனாலே நமக்கு அந்த கர்மாவனுடைய பலன் முழுமையாக கொடுப்பது என்று தீர்மானிக்கிறார் தேவதைகள் பித்திருக்கள் அப்படின்னு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அதுதான் ஸ்ராத்திலே நாம் பிரார்த்திக்கிறோம் ஸ்ராத்தம் பூர்த்தி ஆகிற பொழுது அந்த பிராமணர்கள்டே பிரார்த்திச்சு இந்த ஸ்ராத்தினுடைய பலன் என்னன்னா ஆயுஷ்பிரஜாம் தனம் வித்யாம் ஸ்வர்க்கம் மோக்ம் சுகாணிச்ச பிரய்ச்சந்தி ததா ராஜ்யம் பிரீத்தியான் பிதாமகா என்று கருட புராணம் சொல்கிறது பிதர்களை உத்தேசித்து ஒரு ஸ்ராத்தமோ அல்லது ஒரு தர்ப்பணமோ செய்வதனால எவ்வளவு பலன் கிடைக்கிறதுன்னா தீர்க்கமான ஆயுசு கிடைக்கிறது நல்ல குழந்தைகள் சொல்பேச்சு கேட்கும் குழந்தைகள் நமக்கு கிடைக்கிற ஐஸ்வர்யம் நிறைய கிடைக்கிறது வித்யாம் நல்ல எண்ணங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு என்னதான் கொடுக்க மாட்டா சொர்க்கம் மோக்ஷம் சுகானிச்சா சு அனைத்து சுகங்களையும் கொடுப்பா மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி பித்தர்களுக்கு உண்டோ என்று சொல்லப்பட்டிருக்கு பிரயச்சந்தி ததா ராஜ்யம் பிரீத்தியான்றி நாம் பிதாமகா நாம் எந்த காரியத்தை செய்வது செய்யறதுக்கு ஆரம்பித்தாலும் அந்த காரியத்தினுடைய முழுமையான பலனை நமக்கு கொடுக்கக்கூடியவர்கள் பிதற்கள்தான் என்று கருட புராணம் காண்பிக்கிறது அந்த அளவுக்கு நாம் எந்த ஸ்ராத்தமும் அல்லது எந்த தர்ப்பணமோ செய்தால் முழுமையான பலன் நமக்கு கிடைக்கிறது என்று அந்த அளவுக்கு முக்கியத்துவம் சொல்லப்பட்டிருக்கு அதிலே தான் இந்த சண்ணவதி தர்ப்பணங்களும் சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த சண்ணவதி தர்ப்பணம் என்பது கட்டாயம் ஒவ்வொருத்தரும் செய்யணும் அதில் முடிந்ததை செய்யறது முடியாததை விடுறது என்பது கூடாது நம்முடைய தர்மசாஸ்திரம் சொன்னதே தொண்ணூற்றி ஆறு தர்ப்பணங்களையும் தான் காண்பிச்சிருக்கு இந்த தொண்ணூற்றி ஆறையும் செய்ய முடியலேன்னா இதை மாத்திரம் செய் என்று நமக்கு பிரித்து காண்பிக்கல்ல இந்த சண்ணவதி தர்ப்பணங்களையும் நாம் கட்டாயம் செய்யணும் என்று தான் காண்பிச்சிருக்கு அதை செய்யாவிடில் நாம் பிராயச்சித்தம் செய்துக்கணும் ஆகையினாலே தான் எந்த கர்மாவை ஆரம்பித்தாலும் கிறிட்ச்ராச்சரணம் என்று முதல்ல செய்துக்கிறோம் இந்த கர்மாவில் அதிகாரம் வர்றதுக்காகவும் செய்ய வேண்டியதான கர்மாக்களே விட்டதனால வரக்கூடியதான பாபம் போகிறத்துக்காகவும் என்று சங்கல்பம் செய்துண்டு கிறாச்சரணம் செய்துக்கிறோம் அந்த கிற்சிராச்சரணம் செய்து கொண்டுதான் அனைத்து கர்மாக்களையும் செய்கிறோம் ஏன்னா இந்த கர்மாக்களை விட்டதுனால அந்த பாபமானது நமக்கு சம்பவிக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படி இந்த சண்ணவதி தர்ப்பணத்தினுடைய முக்கியத்துவத்தை நாம் விரிவாக தெரிஞ்சுட்டோம் மேற்கொண்டோ அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்